நேர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்கள் அலுமியிலும் முகப்பரு போக மாசிக்காய் பொடியுடன் ஜாந்திக்காய் பொடி கலந்து சிறிது எலுமிச்சாறு கலந்து நன்றாக குழைத்து முகப்பருவின் மேல் அதை போட்டு வந்தால் முகப்பரு இருந்த அடையாளம் கூட தெரியாமல் மறைந்துவிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்